வணக்கம் நட்டினையின் நித்தம் ஒருமுத்து என்று ஓசோ அவர்கள் எழுதியுள்ளே என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் ஒருபோதும் என்னை நம்பாதே என்னை நம்பவே நம்பாதே மிகவும் ஜாக்கிரதையாக இரு நான் கூறுவதெல்லாம் பொய்யாக இருக்கலாம் அவை எல்லாமே உனக்கு ஆறுதல் அளிப்பதற்காக நீ இன்னும் ஒருபடி முன்னே செல்வதற்கு உனக்கு உதவுவதற்காக நான் செய்யும் தந்திரமாக கூட இருக்கலாம் என்னை நம்பவே நம்பாதே நான் எப்போதும் உண்மையை சொல்கிறேன் எப்போது பொய் சொல்கிறேன் என்று உன்னால் தீர்மானிப்பது மிகவும் கடினம் ஆகவேதான் நான் கூறுகிறேன் முழுமையாக என்னை நம்பாதே ஏனெனில் எவ்வாறு நீ தீர்மானிக்க முடியும் உனக்கு உண்மை எதுவென்று தெரியாது அப்படி இருக்க நீ எவ்வாறு தீர்மானிக்க முடியும் உனக்கு ஏற்கனவே உண்மை தெரியுமெனில் உன்னிடம் பொய்களை சொல்லுவதில் எனக்கு எவ்வித அர்த்தமும் கிடையாது உண்மையின் மொழி உனக்கு அது உனக்கு முட்டாள்தனமாக தென்படுவதால் உன்னால் பொய்களின் மொழியை மட்டுமே புரிந்து கொள்ள முடிவதால் நான் பொய்களை சொல்கிறேன் ஆனால் பொய்களில் இரண்டு விதங்கள் உள்ளன ஒன்று மேலும் மேலும் பொ்களுக்கு வழித்தி செல்லும் பொ்களுக்கு அப்பால் உன்னை அழைத்து செல்லும் பொய்கள் உதாரணமாக நாம் இங்கு உட்கார்ந்திருக்கின்றோம் உனக்கு இந்த வெளி உலகை பற்றி அங்கிருக்கும் மலர்களை பற்றி அங்கிருக்கும் மரங்களை பற்றி வானத்தில் இருக்கும் நிலவை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது என்று வைத்துக்கொள் நான் உன்னிடம் வெளியேவா நிலவு வெளியே வந்து விட்டது பௌர்ணமி வெளிச்சம் முழுவதுமாக உள்ளது வெளியேவா என்று நான் கூறினால் நீ என்னை நம்ப நீ உடனே இரவு என்றால் என்ன நிலவு என்றால் என்ன முழு நிலவு என்றால் என்ன என்றுதான் கேட்பாய் ஆனால் இந்த அறையில் அது இதை போலத்தான் இருக்கும் என்று காண்பிப்பதற்கும் ஒன்றுமில்லை ஆனால் நான் நிலவை அறிவேன் திறந்த வானத்தையும் பூக்களையும் நான் அறிவேன் நான் எனது சந்தோஷத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீயும் வெளியில் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஆகவே நான் நீ இருக்கும் வீடு தீப்பிடித்து எரிகிறது என்று கூறுகிறேன் அதை நீ புரிந்து முடியும் நீ பயப்படுகிறாய் நீ நடுங்க ஆரம்பிக்கிறாய் வீடு தீப்பற்றி எரிகிறது என்று உன்னுள் ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறேன் உடனே நீ அந்த அறையில் இருந்து தப்பியோட ஆரம்பிக்கிறாய் வெளியே வந்தவுடன் நீ என்னை புரிந்து கொள்வாய் நீ என்னை பார்த்து நீங்கள் பொய் சொல்லிவிட்டீர்கள் என்று கூற மாட்டாய் நீ எனக்கு நன்றி சொல்வாய் நீ சிரிப்பாய் நெருப்பு இல்லை ஆனால் நாங்கள் இப்போதுதான் புரிந்து கொள்ள முடிந்தது என்று நீ கூறுவாய் நெருப்பு மட்டுமே உன்னை வெளியே கொண்டு வர முடியும் வேறொன்றாலும் முடியாது ஏனெனில் அந்த பாஷையைத்தான் நீ புரிந்து முடியும் துக்கத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் ஆனந்தத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது ஆகவேதான் புத்தர் வாழ்வை துக்கம் நிறைந்தது என்று கூறினார் உண்மையில் அது அப்படியல்ல அவர் வாழ்க்கை துக்கம் துன்பம் கஷ்டம் மிக்கது என்று கூறிக்கொண்டே சென்றார் அவர்கள் கூறுவது வீடு எரிகிறது அதிலிருந்து தப்பித்துவிடு என்றுதான் அவர்கள் உனக்கு அதை மெய்யென காட்டி நம்ப வைக்கின்றனர் ஏனெனில் வீட்டை விட்டு வெளியே வந்தவர்கள் பெறுகின்ற புத்துணர்வை அவர்கள் பெற்றுள்ளனர் வீட்டை விட்டு வெளியே இந்த திறந்த வானத்தின் அடியில் வந்தவர்கள் அனுபவிக்கின்ற அந்த நறுமணத்தை அவர்கள் அறிந்துள்ளனர் அவர்கள் அந்த நறுமணத்தை கொடுக்கின்றவர் நீ அதை மெய்யென நம்புகிறாய் ஏனெனில் அவர்கள் உண்மையை தான் கூறுவார்கள் என்று நீ எண்ணுகிறாய் அவர்கள் ஏதோ ஒன்றை பெற்றுள்ளார்கள் அவர்கள் அவ்வாறு பெற்றது உனக்கும் அவர்கள் கூறுவது மெய்யென நம்பிக்கையே உருவாக்குகிறது அவர்கள் வீடானது அதாவது வாழ்க்கையானது எரிகிறது என்று கூறும்போது நீ அந்த வீட்டிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறாய் நீ வெளியே வந்ததும் அது பௌர்ணமி இரவுதான் என்றும் வாழ்வு என்பது துக்கம் நிறைந்தது அல்ல என்றும் நீ அறிகிறாய் நீ கூண்டில் அடைக்கப்பட்டு இருந்ததால் வாழ்க்கை உனக்கு கஷ்டம் நிறைந்ததாக தென்பட்டது வாழ்க்கை பறந்தது ஆகவே நான் எப்போது பொய் சொல்கிறேன் எப்போது உண்மையை கூறுகிறேன் என்று நீ அறிய முடியாது என்னிடம் நான் எப்போது பொய் சொல்லுகிறேன் எப்போது உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்லிவிடும்படி நீ கேட்டால் அதில் எல்லாமே போய்விடும் அப்படியே நான் இது உண்மை இது பொய் என்று கூறினாலும் நீ எவ்வாறு என்னை நம்ப முடியும் இன்னும் நான் உண்மையை கூறுகிறேனா இல்லையா என்று எப்படி தெரியும் ஆகவே என்னை நம்ப முடிந்தால் முழுமையாக நம்பிவிடும் அப்போது உனக்கு அது சுலபமாக இருக்கும் இல்லை என்னை நம்ப முடியவில்லை எனில் என்னை நம்பவே நம்பாது இதுதான் சுலபமான வழி ஒன்று நான் கூறுவதையெல்லாம் உண்மை என்று எண்ணிக்கொள் இல்லையே நான் கூறுவதெல்லாம் பொய் என்று எண்ணிக்கொள் இந்த இரண்டு சாத்தியக்கூறுகள் மட்டுமே உள்ளன இரண்டு வழிகளிலும் உனக்கு உதவி உண்டு இரண்டு வழிகளும் உனக்கு உதவிதான் என்று நான் கூறுகிறேன் நீ குழப்பத்தில் இருக்க மாட்டாய் நன்றி வணக்கம்